வணக்கம் நற்றனையின் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காவது செய்தி சேவை டிசம்பர் பதினேழு மார்கழி மாதம் ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் ஆர்கே நகர் தொகுதியில் நேற்று எழுபத்தி வாக்குகள் பதிவாகியுள்ளன அலைக்கற்றை ஊழல் வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா மற்றும் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட அனைவரையும் விடுவித்து தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் எந்தவிதமான குற்றச்சாட்டுமே நிரூபிக்கப்படவில்லை போதுமான ஆதாரங்கள் இல்லை என்ற அடிப்படையில் தான் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுவதாக நீதிபதி ஷைனி தெரிவித்துள்ளார் நேற்று வெற்றிபெல் வெளியிட்ட வீடியோவை எடுத்தது சசிகலாதான் என டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ விவகாரத்தில் வெற்றிவேல் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஜாக்டோஜியோ வேலை நிறுத்தத்திற்கு எதிரான வழக்கு மீண்டும் வேறு அமர்வுக்கு மாற்றியும் விசாரணையை ஜனவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் ரேஷன் கடை விற்பனையாளர் பணிக்கு இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பலர் விண்ணப்பித்துள்ளதாக மாவட்ட இணை பதிவாளர் கூறியுள்ளார் மறைந்த கவிஞர் இன்குலாப் எழுதிய காந்தன் நாட்கள் கவிதை தொகுப்புக்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது TNPSC என்பிஎஸ்இ குரூப் போர் தேர்வுக்கு மொத்தமுள்ள ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஒன்று காலியிடங்களுக்கு இருபது லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரசு அனுமதி இன்றி இயங்கி வந்த தனியார் மெடிக்கல் கல்லூரியை நெல்லை மண்டல சுகாதாரத்துறை ஆய்வு செய்தபோது போலியானது என்று கண்டுபிடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பை சிபாரிசு கடிதங்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் லட்டு மற்றும் வடை பிரசாதங்களின் விலை நேற்று முதல் பன்மடங்கு உயர்ந்துள்ளதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் முத்தலாக் முறைக்கு எதிரான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது குஜராத்தில் தேசிய ரயில் மற்றும் போக்குவரத்து பல்கலைக்கழகம் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இலங்கை அரசின் சார்பில் யாழ்ப்பாணத்தில் நல்லிணக்க தொலைக்காட்சி என்ற பெயரில் புதிய தமிழ் தொலைக்காட்சி நிலையம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது நிதி பரிமாற்றம் தொடர்பாக அனுப்பப்பட்ட மோசடி மின்னஞ்சல்களால் ஜப்பான் விமான நிறுவனம் கோடி ரூபாயை இழந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி பாஜ்பா அண்டை நாடுகளுடனான உறவு இயல்பாக்கப்பட வேண்டும் இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த அரசியல் தலைவர்களை முயற்சி செய்யுமாறும் வலியுறுத்தியுள்ளார் வணிகச் செய்திகள் வெங்காய அறுவடை தொடங்கிவிட்டதால் வரத்து அதிகரித்து விலை வெகுவாக குறைந்து ரூபாய் அறுபது முதல் ரூபாய் தொன்னூறு விற்பனையாகிறது இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சேலம் ஆவினில் இருந்து சிங்கப்பூருக்கு பால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது விரைவில் மலேசியா ஹாங்காங் இலங்கைக்கும் பால் ஏற்றுமதி செய்யவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் டூச்சி வழக்கின் தீர்ப்பின் எதிரொலியாக தொலைத்தொடர்புத்துறை பங்குகள் உயர்ந்து காணப்பட்டன உலோகத்தின் விலை ஏற ஏற நாணயங்களின் அளவை மத்திய அரசு வெளியிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் பணவீக்கம் அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐசிசி மகளிர் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி போட்டிக்கான அணிகளை வெளியிட்டுள்ளது இதில் இந்திய அணியின் கேப்டன் மித்தாலிராஜ் ஒருநாள் போட்டியிலும் அதிரடி ஆட்டக்காரரான ஹர்மான் பிரீத் கவுர் டி டுவெண்டி போட்டியிலும் இந்தியா இலங்கைக்கான டி டுவெண்டி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் தோனி பல சாதனைகளையும் படைத்துள்ளார் இந்தியா விக்கெட் கீப்பர் ஒருவர் நான்கு விக்கெட்டுகளை வீழ்வதற்கு காரணமாக இருந்தது இதுவே முதல்முறையாகும் மேலும் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருநூறு மிஸ்ஸல்களை கடந்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை தோனி அடைந்துள்ளார் கர்நாடகத்துக்கு எதிரான ரஞ்சி அரையிறுதி ஆட்டத்தில் ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன்முறையாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது விதர்பானி திரைச் சென்னை சர்வதேச திரைப்பட விழா நேற்று நிறைவு பெற்றது இதில் பனிரெண்டு தமிழ் படங்கள் திரையிடப்பட்டுள்ளன செல்வராகமன் இயக்கத்தில் சூர்யா நடிக்க உள்ள படத்தின் நாயகியாக சாய் பல்லவி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏ ஆர் கதை அமைப்பு மற்றும் இணை தயாரிப்பில் உருவாக்கி வரும் நைன்டி சாங்ஸ் படத்தில் மனிஷா கொய்ராலா லிசாரே மற்றும் பலர் நடிக்க உள்ளார்கள் ஆர் மாதேஷ் இயக்கத்தில் த்ரீஷா நடித்திருக்கும் மோகினி படத்தின் ட்ரெய்லரை நடிகர் கார்த்தி வெளியிட்டுள்ளார்